तापत्रय विनाशाय சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயா வய நுமே பகவாத் பாரதன் வோ மதுஷா விஷ்ணோர் லோகாந்தரீக்கவர்த்தி அந்த ஒன்பது யோகிகளையும் பார்த்து சொல்லுகிறார் மன்யே மன்னியேன்னா கருதுகிறேன் அப்படின்னு அர்த்தம் பார்ஷதான் வஹான் இருக்குது வஹா தங்களை உங்களை பகவதா மதுத்விஷா சாட்சாத் பார்ஷதான் இது மன்யே உங்களையெல்லாம் மதுங்கிற ராட்சசனை கொன்ற பகவான் மகாவிஷ்ணுவனுடைய நேரடியான பார்ஷதர்கள் கிங்கரர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் நீங்களாம் அப்படின்னு நினைக்கிறேன் வைகுண்ட லோகத்தில் பகவானுக்கு நீங்களாம் சேவை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கணும் ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் விஷ்ணோர் பூதானி லோகானாம் பாவனாய சரந்திஹி நிமிச்சக்கரவர்த்தி இப்படி சொல்கிறார் விஷ்ணோகோ பூதானி விஷ்ணு பக்தர்களெல்லாம் லோக்கானாம் பாவனாய உலகத்தில் எல்லாரையும் புனிதப்படுத்துறதுக்காக தூய்மைப்படுத்துவதற்காக மேலான லட்சியத்தை நோக்கி வாழச் செய்வதற்காக இந்த பூமியில் அவர்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அல்லவா ஹீங்கிறது அல்லவாங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது விஷ்ணோகோ பூதானி லோகானாம் பாவனாய சரந்திஹி விஷ்ணுவின் பக்தர்களெல்லாம் உலகத்தின் நன்மைக்காகத்தான் அங்கங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் நான் உங்களை எல்லாம் பார்க்கிறேன் அப்படின்னு தம் மனசில் இருக்கிற எண்ணத்தை நிமிச்சக்கரவர்த்தி ரிஷபதேவருடைய புத்திரர்களான அந்த ஒன்பது யோகிகளிடமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் மநே பகவத் சாட்சாத் பார்ஷதான் விஷ்ணோர்பூதானி லோகா